அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல் வேண்டும் என்பது பொருள் தன்னுடைய மக்கள் உயர்ந்த மேன்மக்களாக சிறந்து விளங்க வேண்டுமேயானால் அரசன் அல்லது தலைவன் மடியை அதாவது சோம்பேறித்தனத்தை மடியா ஒழுகல் அந்த சோம்பேறித்தனத்தை சோம்பேறித்தனமாகவே நினைத்து அந்த சோம்பேறித்தனத்தை அழித்து வாழ வேண்டும் ஒழுகல் என்றால் கடைபிடிக்க வேண்டும் என்பது அர்த்தம் நெருப்புக்கு உதாரணம் சொல்லணும்னா சொல்ல முடியாது நெருப்புக்கு நெருப்பு தான் ஓமை அது மாதிரி சோம்பேறித்தனத்துக்கு ஏதாவது ஓமை சொல்லலாமா முடியாதுங்கிறதுனால மடியை மடியாகவே நினைச்சு சோம்பேறித்தனத்தை சோம்பேறித்தனமாகவே நினைச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் மடியான்னா மடித்து அதை கொன்றுவிட வேண்டும் என்றும் ஒரு பொருள் சொல்லுகிறார்கள் உரையாசிரியர்கள் மடியா அப்படின்னா அதை மடித்து அந்த மடிங்கிற சோம்பேறித்தனத்தை மடித்து அதாவது அழித்து அப்படிங்கிற பொருளும் இருக்கிறது குடிப்பெருமையை அதாவது தன்னுடைய மக்கள் பெருமையை மேன்மைப்படுத்த சிறப்பாக்க விரும்புகின்ற தலைவன் எப்பொழுதும் இடைவிடாது முயற்சியோடு இருக்க வேண்டும் அடி உதை இடி அப்படின்னு சொல்கிற மாதிரி மடிங்கிற சொல்லும் அமைந்திருக்கிறது என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் மடி என்று சொல்லக்கூடிய சோம்பேறித்தனமாவது ஒருவனை மேன்மையடைய செய்யாமல் பெருமையடைய முடியாதபடி தடுத்து கொன்றுவிடுகிறது என்பதை இக்குரட்பா நமக்கு உணர்த்துகிறது சீலம் சௌரியம் அனாலசியம் பாண்டித்யம் மித்திரசங்கிரகா அச்சோரஹரணியானி பஞ்சைதான் யக்ஷயோ நிதிஹி ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வங்கள் என்னவென்றால் திருடர்களால் திருட முடியாத சிறந்த செல்வங்கள் அழியாத செல்வம் பிறரால் கவர முடியாத செல்வம் எது என்றால் ஒழுக்கம் மன உறுதி சோம்பல் இல்லாத தன்மை நல்ல கல்வி அறிவு நல்லவர்களுடைய நட்பு இந்த ஐந்தும் பிறரால் கவரவும் முடியாது அழியவும் செய்யாது வளர்ச்சியை கொடுக்கும் என்பது கருத்து இனி பதவுரை பார்க்கலாம் குடியை நாட்டு மக்களை குடியாக மேலும் மேலும் சிறந்த உயர்ந்த குடிமக்களாக்க வேண்டுபவர் விரும்புகின்ற தலைவன் மடியை சோம்பலை மடியா சோம்பலாகவே அனைத்து மேன்மைகளையும் கெடுக்கும் கொடிய குறைபாடு என்று உணர்ந்து அல்லது மடியா என்பதற்கு மடித்து கொன்று அழித்து என்று பொருள் முயற்சியோடு செயல்புரிந்து ஒழுகுவதன் வாயிலாக அச்சோம்பலை கொன்று விட வேண்டும் என்பது கருத்து ஒழுகல் முயற்சியோடு செயல்புரிந்து ஒழுக வாழ அப்படி தலைவன் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்போடு எல்லா காரியங்களையும் செய்வானேயானால் மக்களும் எதா ராஜா ததா பிரஜா அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்ற மொழியின்படி அவர்களும் உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு செயல்படுவார்கள் என்பதுதான் இந்த குரட்பாவின் உள்ளார்ந்த பொருள் நாட்டு மக்களை மேலும் மேலும் சிறந்த உயர்ந்த குடிமக்களாக்க விரும்புகின்ற தலைவன் சோம்பலை சோம்பலாகவே அதாவது அனைத்து மேன்மைகளையும் கெடுக்கும் கொடிய குறைபாடு என்று உணர்ந்து அதனை கொன்று முயற்சியோடு செயல்புரிந்து ஒழுக வேண்டும் முயற்சியோடு செயல்புரிந்து ஒழுகுவதன் வாயிலாக அதை கொன்றுவிட வேண்டும் என்பது கருத்து மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்